வணக்கம் நற்றினையின் ஆயிரத்து முன்னூற்றி எழுபத்தி ஐந்தாவது செய்தி சேவை பிப்ரவரி இருபத்தி மாசி மாதம் பதினான்காம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்று நாளிடுகள் மற்றும் உடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் மயிலாடுதுறை காயத்ரி தமிழக செய்திகள் நீர் விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றது நீர்நிலைகள் புனரமைப்பு மற்றும் சிறந்த நிலத்தடி நீர் செய்யூட்டல் பணிகளுக்காக மதுரை மாவட்டத்திற்கு முதல் பரிசும் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு நதி மீட்டெடுத்தல் சிவகங்கை மாவட்டத்திற்கு நீர்நிலைகள் புனரமைப்பு மற்றும் புதிதாக உருவாக்குதல் பணிகளுக்காகவும் இரண்டு மாவட்டங்களுக்கு மூன்றாம் பரிசுகள் வழங்கப்பட்டன முன்னணி கால் டாக்ஸி நிறுவனமான ஓலோ தமிழகத்தில் சட்டவிரோதமாக இரு சக்கர வாகனங்கள் மூலம் போக்குவரத்து சேவையை துவங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது பரமக்குடி வாக்காளர் சிறப்பு முகாம் பணியில் ஆள் மாறாட்டம் நடைபெற்றதால் மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேகதாது அணை விவகாரத்தை தமிழக அரசியல் கட்சியினர் மறந்துவிட்டனர் என்று மணியரசன் குற்றச்சாட்டு தொகுதியுள்ளார் வருகின்ற ஒன்றாம் தேதி முதல் பிளஸ் தேர்வுகள் துவக்கம் தேர்வு பணிகளை கண்காணிக்க இருபத்தி அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர் இந்திய செய்திகள் கர்நாடக மாநிலத்தில் பந்திப்பூர் சரணாலயத்தில் காட்டுத்தீயை அணைக்கும் பணியில் இரண்டு ஹெலிகாப்டர்கள் ஈடுபட்டுள்ளனர் ரயில் தொடர்பான அனைத்து விவரங்களையும் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் ரயில் ட்ரிஷ்டி என்ற புதிய இணையதளத்தை மத்திய ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் தொடங்கி வைத்தார் மக்களவைத் தேர்தல் நடத்துவது தொடர்பாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளோடு மார்ச் முதல் வாரத்தில் தேர்தல் ஆலோசனை நடத்த உள்ளது டெல்லியில் நடந்த சர்வதேச தொழில் மாநாட்டில் கலந்துகொண்ட கொண்ட பிரதமர் மோடி இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பிறகு நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி எனப்படும் ஜிடிபி சராசரியாக ஏழு புள்ளி நான்கு எனவும் பணவீக்கம் நான்கு புள்ளி இருக்கிறது என்று கூறியுள்ளார் அடுத்த 50 ஆண்டுகளுக்கு அகமதாபாத் ஜெய்ப்பூர் மங்களூர் திருவனந்தபுரம் மற்றும் லக்னோ விமான நிலையங்களின் பராமரிப்பு மேம்பாடு ஆகிய அனைத்தும் உட்பட அதானியின் நிறுவனம் கவனித்துக் கொள்ளும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு படை வீரர்களின் மனித உரிமைகளை பாதுகாக்க கோரிய மனுவை விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் ராணுவ வீரர்களுக்கு மூன்று புதிய பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனைகள் தொடங்கப்பட உள்ளதாக பிரதமர் மோடி அறிவித்துள்ளார் இந்திய வனத்துறை அதிகாரி பணிக்கான தேர்வு இரண்டாயிரத்தி அறிவிப்பை மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது ஆப்கானிஸ்தானில் கடந்த ஆண்டு நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதல் மற்றும் குண்டுவெடிப்புகளில் மூவாயிரத்தி எட்நூற்று நான்கு பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது ஒருவேளை வடகொரியா ஏவுகணை சோதனைகளை நடத்தவில்லை என்றால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார் சொத்துக்குவிப்பு வழக்கில் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீஃபின் ஜாமீன் மனுவை இஸ்லாமாபாத் உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது வணிகச் செய்திகள் நெய்வேலியில் உள்ள என்எல்சி நிறுவனத்தில் அடுத்த 5 ஆண்டுகளில் இருபத்தி மூன்றாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளதாகவும் இதனால் 5 லட்சம் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் சோனி நிறுவனத்தின் புதிய ஸ்மார்ட் போனான Xperia L3 த்ரீ சந்தையில் அறிமுகமாகியுள்ளது மத்திய அரசின் நடவடிக்கையால் பாகிஸ்தானில் தக்காளி கிலோ இருநூற்று ரூபாய் பச்சை மிளகாய் கிலோ நூற்று ரூபாய் உயர்ந்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் தென்னாப்பிரிக்கா இலங்கை இடையில் இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் நடைபெற்றது இரண்டாவது இடத்திலிருந்து தென்னாப்பிரிக்கா மூன்றாவது இடத்திற்கு சரிந்தது மூன்றாவது இடத்திலிருந்து நியூசிலாந்து இரண்டாவது இடத்திற்கு முன்னேறியது பெண்கள் கிரிக்கெட் இரண்டாவது ஒருநாள் போட்டியில் இங்கிலாந்தை ஏழு விக்கெட்டில் இந்தியா வீழ்த்தியது இங்கிலீஷ் பிரிமியர் லீக் கார்பந்து போட்டியில் மான்செஸ்டர் யுனைடெட் அணிக்கும் லிவர்பூர் அணிக்கும் இடையே நிகழ்ந்த ஆட்டம் எந்த அணிக்கும் கோலின்றி சமநிலையில் முடிந்தது திரைச் தான் அடுத்து இயக்கிக் கொண்டிருக்கும் ஆர் ஆர் திரைப்படம் தேசிய அளவில் அனைத்து தரப்பு ரசிகர்களையும் ஈர்க்கும் என இயக்குனர் எஸ் ராஜமௌலி கூறியுள்ளார் விசுவாசம் படத்தை அடுத்து போனி கபூர் தயாரிப்பில் வினோத் இயக்கும் படத்தில் நடிக்கிறார் அஜித் ஹிந்தியில் அமிதாப் பச்சன் நடிப்பில் வெளியான பிங்க் படத்தின் தமிழ் ரீமேக்கான இதில் வக்கீல் விடத்தில் அஜித் நடிக்கிறார் மித்ரன் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்கவுள்ள படத்தில் முக்கிய கதாபாத்திரத்திற்கு இவானா ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார் இத்துடன் நச்சினையின் செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்